வியாபாரத்தில் அதிக அளவில் சத்தியம் செய்வதை உங்களுக்கு எச்சரிக்கிறேன் ஏனெனில் விற்பனையை செல்லுபடியாக்கும் பின்பு அதனை அதாவது அபிவிருத்தியை அடித்துவிடும் என்று நபி சல்லு அலி வசல்லம் அவர்கள் கூற கேட்டேன் ஒன்று ஏழு